உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விடிய போகிறது குட் மார்னிங் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபு பத்தொன்பதாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி வரை என் பிரான சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கின்றன என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது தேவனைப் போல் நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன் என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியாற்றி இருக்கிறது என்ன ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அவைகள் ஒரு புத்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என் மீட்போர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த எனது தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகின்றன காரியத்தின் மூலம் எனக்கு கண்டுபிடிக்கப்படுகையில் நான் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினியை வரப்பண்ணும் என்றான் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதிதான் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இறுதியிலே பூமியின் மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் I know that my Redeemer lives and that in the end he will stand upon the earth. துயர நேரங்களில் நாம் பேசுபவைகளை கடவுள் கேட்டும் கேளாமலும் இருப்பதில்லை அவற்றை கவனமாய் கவனிக்கிறார் யோபுவின் சரிதையின் முடிவில் கடவுள் சொன்னது கண்டிப்பானது ஒரு காரியம் அவர் எலிபாஸ் என்பவனை பார்த்து உன்மீதும் உன் இரு நண்பர் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை என்றார் யோபுவுக்கு கடவுள் தரும் நித்திய வாழ்வை பற்றிய நம்பிக்கை இருந்தது எனவேதான் அவர் இவ்விதமாக சாட்சியிட்டார் என் தோல் இவ்வாறு அளிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன் நான் அவர் என் பக்கத்தில் நெருக்க காண்பேன் என் கண்களே காணும் வேறு கண்கள் அல்ல என்ன ஒரு வெற்றிகரமான ஒரு அருமையான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு சாட்சியின் குரல் என்று கவனியுங்கள் புதிய வானம் புதிய பூமியில் நமக்கு கிடைக்கவிருக்கும் மகிமையான உடல்களை பற்றிய தீர்க்க தசன இந்த கூற்று என்று நாம் தைரியமாக சொல்லலாம் மரணத்திற்கும் கல்லறைக்கும் அடுத்து இருக்கும் வாழ்வே பழங்குண்டிய நமது கரங்களுக்கும் தளர்ந்த நமது முழ முழங்கால்களுக்கும் வலுவூட்டும் விசை என்று நான் சொல்லுகிறேன் இறப்பிற்கு பின் வாழ்க்கை என்று ஒன்று இல்லை என்றால் நமது பாடுகளில் பொறுமை இழக்க நியாயமான காரணம் உண்டு வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல வேண்டுமானால் கடவுச்சீட்டு கிடைப்பதற்காக அதாவது விசா கிடைப்பதற்காக எத்தனை மணி நேரம் அலுவலகங்களிலே பொறுமையாய் காத்திருக்கிறோம் நாளை நாம் நுழையப் போகும் ஆட்சி நிறை நாம் நாட்டிற்காக இன்று எவ்வளவாய் அப்படியானால் நாம் காத்திருக்க வேண்டும் எனவேதான் ரோமர் எட்டு பதினெட்டிலே பவுல் முழங்கினார் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படவிருக்கும் ஆட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை எந்த சூழலிலும் நாம் பொறுமை இழக்கும் போது நற்குணங்கள் பிரியமானவர்களே ஒவ்வொன்றாய் நம்மை விட்டு அகலத் தோன்றும் துர்க்குணங்கள் தான் தலை தூக்கும் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாத வார்த்தைகளை நாம் பேசிவிட்டோமே என்று தலையடித்து கொள்ளுவோம் அமைதியும் நம்பிக்கையுமாய் இருந்தாலோ நான் போகும் வழி கர்த்தருக்கு தெரியும் அவர் என்னை சோதித்த பின்னர் நான் பொன்னாக தொலங்குவேன் என்று யோபுவோடு சேர்ந்து நாமும் கூறலாம் இருபத்தி மூன்று பத்தில் இந்த பொன்னான வாசகம் உண்டு கடந்த காலத்தில் நாம் கடந்து வந்த பாடுகளின் போது தேவையற்ற எவ்வளவு காரியங்களை பேசிவிட்டோம் என்று நினைத்து பாருங்கள் நமக்கு வந்தது போல் ஆண்டவருக்கும் கோபமும் ஆத்திரமும் வந்திருந்தால் அவர் நம்மை அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்திருக்க முடியுமா வழக்கமாய் கடலில் குடிப்பவர்களுக்கு அலை ஒன்றுமே இல்லை நாமும் அப்படித்தான் பாடுகளோடு பழகிக்கொள்ள வேண்டும் ரோமர் ஐந்து மூன்று 5 ஐந்தில் பவுல் எழுதியதை கவனியுங்கள் உபதிரவம் பொறுமையையும் பொறுமை தகைமையையும் தகைமை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து துன்பங்களிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் நம்மை ஏமாற்றாது இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது சாகாமல் செத்துக்கொண்டிருந்த யோகுவுக்கு இருந்த அந்த மகிமையான நம்பிக்கையே எந்த சூழலிலும் நம்மையும் காத்து கொள்ளும் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது தரங்கம்பாடியை சேர்ந்த ஞா சாமுவேலஞர் அவர்கள் பாடிய ஒரு கீர்த்தனை பாடலிலிருந்து ஒரு கவியை நான் பாடுகிறேன் <ilian fun> in the hand of my hand, I will tell you what you have, I will tell you what you have, கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் பாவமண்ணி பழிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரமபதேவியுள் என்னை ஏடுப்பார் என் மீட்பருயிரோடையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே உண்டு நீ சொல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இறுதியில் பூமியின் மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் விடிய போகிறது குட் மார்னிங் இஸ் அபவுட் டு மகாபரிய தேவனே எங்களுடைய பாடுகளின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது குகைகளின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது சீக்கிரத்தில் விடியற்காலத்து கழிப்பு உண்டாகும் என்று உம்முடைய வார்த்தையில் இருந்து நீர் எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இரவோடு முடிந்து விடாது இரவில் துவங்கி பகல் வரும் ஆண்டு விரை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நம்பிக்கையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் என் உயிரோடு இருக்கிறான் இந்த தோல் முதலானவைகள் அழுகிய பின்பும் என்னுடைய சொந்த கண்களால் நான் அதை காண்பேன் என்று அந்த பழம் கோத்திர பிரசுத்தவான் பக்தன் அவ்வளவு அழகாக எதிர்நோக்கி சொன்னாரே ஆண்டுவரே இந்த நாட்களிலும் வாயிலே வேற வார்த்தைகள் வேண்டாம் நம்பிக்கை இழக்கும் வார்த்தைகள் வேண்டாம் வீணான வார்த்தைகள் வேண்டாம் ஆத்திரப்பட்டு சொல்லும் வார்த்தைகள் வேண்டாம் கவனமாக சாதக சிந்தையோடு என் உயிரோடு இருக்கிறார் என்னையும் அவர் உயிரோடு எழுப்புவார் எனக்கு என்ன குறைவுண்டு என்று சொல்லி பக்தர்களடு நாங்கள் சேர்ந்து பாட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உண்மையில் விசுவாசமாயிருக்கிற எங்களுக்கு திருவசனத்தின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் நீர் எங்கள் இருதயங்களிலே ஊன்றி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நெடுகவே நம்பிக்கை உள்ளவர்களாக தலை நிமிர்ந்தவர்களாக நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன்